அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பயணத்தில் இரவு நேரத்தில் நபிசல்லேன் உம்மிடம் தண்ணீர் உள்ளதா என்று என்னிடம் நபிசல்லுல்ல அலிகுல செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்று கூறினேன் தண்ணீரை பெற்று அவர்கள் தன் வாகனத்தில் இறங்கி நடந்து சென்று இரவின் இருட்டில் மறைந்தார்கள் மலஜலம் கடித்து விட்டு பின்பு திரும்பி வந்தார்கள் உடனே நான் தண்ணீர் பாத்திரத்தில் அவர்களுக்கு ஊற்றினேனே அவர்கள் தன் முகத்தை கழுவினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒட்டக முடியிலான கம்பளி சுப்பாவை அணிந்திருந்தார்கள் கைகளை கழுவ அந்த கம்பளி சுப்பாவில் இருந்து கைகளை வெளியே எடுக்க முடியவில்லை அதாவது அது மிகவும் இறுக்கமாக இருந்தது எனவே கம்பளி ஆடையின் கீழ்பகுதியில் இருந்து கலற்றி முழங்கைகளை எடுத்து அவற்றை கழுவினார்கள் மசகு செய்தார்கள் நான் அவர்களின் இரு கால் உரைகளையும் கலற்றிட முயற்சித்தேன் அப்போது அவர்கள் அந்த இரண்டையும் விட்டு விடுவீராக இரண்டு கால்களையும் கழுவி சுத்தமான என்பதுதான் அந்த இரண்டையும் அணிந்தேன் என்று நபி சொல்லாஹு அலி அல்லம் அவர்கள் கூறினார்கள் இரு கால் உரைகள் மீது அவற்றை கழுவுவதற்கு பதிலாக மசது செய்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் முன்கைகள் மிக இறுக்கமான ஷாம் நாட்டில் தயாரான ஆடை அவர்கள் மீது இருந்தது என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் இந்த சம்பவம் தபூ போரின் போது நடந்தது என்று உள்ளது